ஹதீஸ் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று இபனு அப்பா சலதி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது நான் ஒரு பெட்டை கழுதையின் மீது ஏறி வந்தேன் அப்போது நான் பருவம் அடையும் வயதை நெருங்கியவனாக இருந்தேனேன் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மினாவில் முன்னால் சுவர் ஏதுமின்றி தொடுகை நடத்தி கொண்டிருந்தார்கள் நான் வரிசைகளுக்கு கடந்து சென்று கழுதையிலிருந்து இறங்கி கழுதையை மீய்வதற்காக அவிழ்த்து விட்டேனேன் பின்னர் வரிசையில் சேர்ந்து கொண்டேன் இது விஷயமாக எவரும் என்னை கண்டிக்கவில்லை